WITH BALA அனுஷ்காண்டியாலும் காமிக்கிறாங்க அவங்க ஹீரோயின் முடிஞ்சு அவங்களுக்கே பார்க்க முடியல போகிறது 92.7 Big வந்து பாத்து சந்தோஷப்பட்ட அதே தமிழ் எடுப்பாங்களா இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தா சந்தானத்துக்காகவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி படங்கள் வேறு எதுக்காக அந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா நோ அந்த வகையில் ஒரு முக்கியமான படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி யார் இவங்களாம் என்ன பண்ணுகிறாங்க என்னளுக்கு இது நம்ம யார் எங்கே உட்காந்துக்கிறாலும் எதுவுமே தெரியாது பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலக்க போகுது யாரில் வர மாதிரி ஜோக்கு வரும் அந்த ஜோக்கை வந்து நம்ம ஊந்து ஊந்து சிரிப்போம் சிரித்ததுக்கப்புறம் அந்த படமும் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் கேட்க முடியும் அது ஒன்று கலகலப்பு அந்த பாண்டிரராஜன் அதுக்கப்புறம் எஸ் வி சேகர் சகாதேவன் மகாதேவன் படத்தில் வர ஒரு கதையாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து சிரிச்சினே இருந்தோம் அதுவும் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் குபிர் சிரிப்பு வெளிப்பட்டுச்சு இட்ஸ் ஆல்சோ வருடம்ள படங்கள் ஒண்ணுனி பிரகாஷ்ராஜ் கிட்ட ஒரு பழைய ஹெல்மெட்டு கொடுத்தா என்னமா நடிப்பார் அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் புழிஞ்சு புழிஞ்சு அழுது அழுது கதரை கதைலாம் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்தாங்க அதுவும் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய கேள்வியெலாம் கேட்டுச்சு ஆனால் யார் பதில் சொன்னாலும் யாருக்கு தெரியாது அந்த ஜோடி படம் இல்லாதது வழக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்து முன்னூற்றி தெலுங்கு டேரக்டர்ஸ்லாம் பாராட்டுற அளவுக்கு அந்த படத்தை வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் பயங்கரமாக பாராட்டி அந்த படமும் வந்து நல்ல கருத்துள்ள படம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற விஷயமாக இருந்தது இதை தவிர்த்து வந்து என்ன படம் வந்து அதை பஞ்சுமிட்டேன் அம்புலி த்ரீ படத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எதுக்காக அப்படின்னா காமெ ஒன்று மூக்கிலே வந்து ஒரு காரணம் எல்லாருக்குமே அதே நேரத்தில் ஒரு த்ரில் அதே நேரத்தில் பாஸ்கிய காலேஜ் ஸ்டூடெண்டா போட்டது அது புரட்சிகரமான ஒரு இளைஞராக அந்த நண்டு அப்படிங்கிற போட்டது எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவியோடு அது வந்து இட்ஸ் குட் அட்டம் ஓடுனோம் இந்த வருஷம் ஓடுது எந்த நாங்கள் ஒன்று சொன்னால் அவங்களே வந்து சூப்பர் ஹிட்ன்னு சொல்லிப்பாங்க அந்த மாதிரி வந்த சில படங்கள் பார்த்திங்கன்னா வந்து முப்பழுதும் முன் கற்பனைகள் இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டே இன்று முதல் ஒன்றாவது நாள்லேருந்து நூறாவது நாள் வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அந்த செலவு ஒரு ரூபா கூட கம்மி பண்ணாமல் டெய்லி எல்லா பேப்பர்லேயும் ஆட் வந்து தொண்ணூற்றி ஏழாவது நாள் ஆடு பார்க்கும்போது தான் எங்கள் ஏற அளவுக்கு ஆட்டோ அப்படி இழுத்துக்கினார் அப்படியே ஏன்னா அவர் மூணாவது நாள் இந்த படத்தை பார்த்து உடல் உபாய் தாக்கப்பட்டவை அடுத்ததாக வந்து வேட்டை வேட்டை படம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் சத்தியமாக இந்த படம் மாதிரி சான்ஸே இல்லை ஆனால் அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாகியராஜனை வச்சு வர வேண்டிய படத்தை ஆரியா மாதவன் வச்சு ஏற்று ஆனால் எல்லாருக்கும் பூச்சிது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து என்ன என்டெய்ன்மெண்ட் வரச்சுன்னு தெரில இட்ஸ் லைக் எவ்ரிபடி லைக் வேட்டை என்றால் அமலாபால் இஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் வேட்டை அண்ட் மாதவன் சட்டம் போடும்போது எனக்கே சட்டரம் கேட்க போது தேட்டரெல்லாம் சிரிக்கிறாரு அண்டு செம்ம காமெடி சின்னது அதுக்கப்புறம் வந்து கழுகு புகழ் கிருஷ்ணான்னு நடித்த கழுகு அதில் என்ன புகழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுற மாதிரி நானும் கேட்டேன் ஆனால் எனக்கு தெரியல அந்த கழுகு புகழ் கிருஷ்ணா நடித்த கழுகும் வந்து இட்ஸ் அ வெரி ஹிட் மூவி எல்லோருமே வந்து பார்த்தாங்களா அந்த படத்தை ஸோ அது ஒரு நல்ல படம் அதுக்கப்புறம் சகுனி ஏழாவது நாள்லேயே வந்து வெட்டுக்கிறமான பத்தாவது நாள் போஸ்ட் ஓட்டிகிட்ட படம் தானே அப்படின்னு அதுதான் அதுவும் வந்து சந்தானத்துக்காகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்களா தம்பியே நீ சொல்கிறதில்ல பச்சை சட்ட தெரியுடா சந்தானத்துக்காகவே பார்க்குறேன் இன்னும் எத்தனை படம் வரும்னு தெரிய மாட்டேன் அதுக்கப்புறம் த்ரீ த்ரீ படம் வந்து ரொம்ப சந்தோஷமான படம் கொலைவேரி பாட்டு உலகம் ஃபுல் ஆயிட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் எந்த டிவி ஆஃப் பண்ணி பார்த்தாலும் தனு சொன்னுகிற தெரிது தெரிய நூறாவது என்னமானது <laughs> அது பார்த்தியேட்டர் போய் படத்தை பார்த்தேன் அந்த சீன் தான் வந்து அவர் ஏன் தோண வந்து ஐ காட் இட் அப்படின்னு நடிச்ச அந்த படமும் மேதம் சிமிலர் தான் ராமராஜன் விமல் கோட் சூட் ஃபாரின் கண்ட்ரி லொக்கேஷன் யூ கேன் கம்பேர் திஸ் ஸோ ஃபிளாப்டர் லிஸ்ட்டில் முதல் வர ரெண்டு படம் அது ஐயோ விமல் நட்ஸ் இன்னொரு ஃபீச்சர் ஆகிறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னால் நம்மள யாருமே அதோட போஸ்டர் கூட பார்க்கலாம் அப்படின்றதுனால அதை நம்ம உரமா வச்சிட்டோம் மாட்டு தாண்டின்ற படம் முடிஞ்சா டிவிடி கச்சா பாருங்க அதுக்கே நீங்கள் பர்ம வரிகளை போக வேண்டியிருக்கும் அதுதான் வந்து ஒரு நடிகையின் வாக்கு மூலம்னு ஒரு படம் நக்கீரன் வர தொடர் மாதிரி இருக்கிறேன் அது ரிலீஸ் பண்ணாங்க இதில் வர நிறைய டிவியில் அது ஷூட்டிங் எடுக்கிறதுலாம் காமிச்சாங்க சோனி அகர்வால் வந்து தாடி வச்சு ஒரு டான்ஸ் மாஸ்டரோட ஒரு டான்ஸ் ஆகிறாங்க மிக பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறோன்றாங்க அதே ஏதோ ஐநாவது ரோட்டில் அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு நடிகையின் வாக்குமூலம் கிட்டத்தட்ட நைன்டீன் வந்து நாலு நாள் ஓடி பெரிய டவுட் இப்ப ரிலீஸ் பண்ணிவிடுவோம் சோனியா கர்வாச்சும் நடிகையின் வாக்குமூலத்தை பத்தி இதுக்கு மேல பேசினா கரண்ட் வேஸ்ட் அப்படின்றதுனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் அரவான் எப்படி சத்தியமா இந்த படத்துக்கு இருபத்தி புக் பண்ணி திரும்பி வரும்போது வரலாற்று ஆராய்ச்சி முடிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அரவண் முடிஞ்சு தமிழ் படத்தில் பாராட்டக்கூடிய விஷயம் சேர்ந்து அது மாதிரி எந்த படம் ஆனாலும் வரலாற்று கிடையாது நீங்க எதுவுமே சொல்லாமல் நல்லா இருக்கும் அந்த கம்பாரிசன் தான் நான் ரொம்ப அன்கா ஃபீல் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் வேற என்ன மனம் கொத்தி பறவை அப்படின்னு ஒரு படம் இட்ஸ் வெரி சிவகார்த்திகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்சு அந்த காமெடியெல்லாம் நல்லா தான் வந்திருக்கும் அதுக்காக இதுவும் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூ வந்திருக்க படம் தியாகராஜ பாகவதர் தான் ஈரோடு இந்த படத்தில் பாட்டெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டார் பெருசா ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படியே பத்துலேருந்து ஒரு நாலு பாட்டு இருந்தாங்க இந்த பாட்டு லிரிக்ஸ் பண்ணி பூஜை என்ன சொல்ல மைனா மைனா மேட் இன் சைனா மாதிரியா இருக்கும் அப்புறம் ஜிங் சிக்கா பாட்டு டிங் நல்ல சேஞ்சு நல்ல கிரியேட்டிவிட்டி அந்த படோட ஆல்பமும் சூப்பர் ஹிட் படமும் சூப்பர் ஹிட்ல இன்னொரு முதல் ஜூன் வரை ரிப்போர்ட்ல அப்படின்னா வந்து தான் ஏன் வந்தோம் அப்படின்னு தனக்கே தெரியாத ஒரு கேட்டகரி அதுல பஸ்டா பீச்சராக இருக்குது ஊழலா அப்படின்ற ஒரு படம் அப்படின்னு ஜோதி கிருஷ்ணா ஒரு எட்டு வருஷமா ஒரு நானூற்றி எழுபத்தி மூணு ஹீரோயின் அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி பண்ணாங்க எதுக்கு உடும்பன்னு ஒரு படம் பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு சோறு வேண்டியிருக்காது அந்த ஹீரோ வேற பைக் ரேஸ் ஓட்டு இருந்தாங்க ஒழுங்கு அதை போய் ஓட்டு இருந்தாலும் செகண்ட் பிரைஸ் கோப்பை எல்லாம் கச்சிருக்கும் அப்படியே அது இல்லாமல் அவர் உடம்புல எண்ணெய் தடி ஓட்டு முதுகில் அறிவெறுப்பாக ஒரு உடம்ப ஊட விட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ப்ரமோஷன் வேற ஒரு படம் முன்னாடி என்ன ஆச்சரிய அவரே அதை பார்த்துட்டு நான் இனிமே சத்தியமாக வந்து படத்தை எடுக்க போகிறேன் இப்போ விஷால வச்சு படம் எடுத்துகிறானா வாழ்த்துக்கள் கிரேட் டேரக்டர் ஐ ரீலி என்ஜாய் யூ அஸ் அ டேரக்டர் என்றால் ஸோ இந்த மாதிரி உடும நடிக்க விட்ற மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் தமிழ் படத்தில் இந்த வசதி நடந்துட்டு இருக்குது அதில் என்னான்னு பார்த்தாங்க அதுவும் இந்த வழக்கின் படத்தில் ஒரு குரல் அப்படின்னும் போது யாரோ ட்ரெயினில் பாடன்னு போறாங்கன்னு மாதிரியா இருக்கும் ஆனால் வந்து புதுமையா அந்த மியூசிக்கே அந்த படத்தோட ஃபீல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கார்த்திக் நல்ல சிங்கர் அது படம் நல்ல படம் தான் அதை கேட்கும்போது அப்படியே தாம்பரத்துலேருந்து மாமல வரைக்கும் டிக்கெட் வாங்காமல் போன மாதிரியே இருந்தது அது ஒரு விஷயம் அடுத்ததான் புதுமையாக பண்ணது என்ன அப்படின்னா வந்து அருண் விஜய் பாரு He, after Vimal IIT student is the greatest pudumai that you can ever see in the history of Tamil cinema. இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு எல்லாருமே அவார்டு கொடுத்துனுக்குறாங்க பாலாஜி அவார்ட்ஸ்ன்னு அவனு கொடுத்தா கூட அது பயங்கர சிறப்பாக நடக்காதுன்றீங்களேன் கரெக்டு தான் ஆனால் வந்து எக்க பக்கச்சக்க அவார்டு பக்கச்சக்கன்ட்டுன்னா சரி ஆனால் நிறைய அவார்டு எல்லா இடத்துக்கும் போய் ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்குறாங்க யாரெலாம் அவார்டு வராங்களோ அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறதா இது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு மிகப்பென் கொடுக்கறது நாளைக்கு முன்னாடி அவார்டு கொடுத்துச்சு மெலடி அவார்ட்ஸு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவார்டு ஃபங்க்ஷனு அண்ட் டூ தௌசண்ட் டுவெல்வோட மிக பெரும் கைஸ்ட் ரெண்டு பேரை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் இதை முச்சை ஆகணும் ஒத்தர் யார் அப்படின்னு பார்த்தா தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுல இவர் முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னால் அது மிக எல்லாம் பேரரச <laughs> போல பாட்டு போய் பொந்து தமிழக மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றப்பா வர வர் ஸ்டார்ஜண்ட் ஆண்ட்ரிட கீடு குடிமகனா ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு வாட்டி சில படத்துக்கு வரி கிடைக்கிறதும் அதே நேரத்தில் இவ்வளவுக்கு முன்னாடி பூஜை வெளியீடுன்னு சொல்லிட்டு பூஜைக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பெருமையை பேசுறது ஒரு பங்கு பெருமையா பாராட்டி பேசுறது அதுக்கப்புறம் ஒரு படம் எங்களுக்கு வருமான மா தமிழ் சினிமாவில போலோட நாயகாசனோட துப்பாக்கி தளபதி அதனால வந்து சபா சாம நம்ம நிறைய பக்கிட் பக்கிடா பாக்கறது நகி பார்க்கலாம் போல இது நீங்க கேட்နေக்கிறது நான் கேட்နေக்கிறது டேக்கி சீ வித் மீ பாளைஜி மறுபடியும் நான் சல்மான் கான் பத்தி யோசிနေறேன் எந்த படத்தை அவர் இல்ல ரீமேக் பண்ணுவாரோ ஒரு நடிகையின் வாக்கு மூலத்துல நடிக்க முடியாது அவரால அதனால அது கிடையாது ஊடுமன் படத்தை வேற அவர் ரீமேக் பண்ணலாம் ஏனா வந்து அவர் ஊடுமா தான் நடிப்பான் சொன்னாலும் பாடி கரெக்டா இருக்கல அவர் பாடி அப்படியே சட்டை எல்லாம் ஊடுmongo சட்டையா போட்டுكم போடு நீ கேட்နေக்கிறது நான் கேட்နေறல சொல்லிட்ட அப்ப டட டண்டு டண்டன் டட்டமண்டன் டை இந்த பாடி சூரன் உப்ப